ிாத்தயத்த வேற்றைக்காணையா கிருஷ்ணாஹே நமையாத்தர் பூர்வரப்பூர் பூவத்தரம் பகவன் ஸ்ரீஷ்ணர் ஞான கர்ம சந்யாசத்தை உபதேசிக்க தொடங்கியிருக்கார் கர்மத்தை பண்ணினாலும் கர்மத்தை ஆத்மா பண்ணுறதில்லை உடம்பு மனசில் பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யந்தான் நிழல் உணர்வு தான் பண்ணுகிறது நிஜ உணர்வாகிய ஆத்மா கர்மம் பண்ணுறதில்லை அப்படிங்கிற ஞானத்தோடு பண்ணணுங்கிற கருத்தை சொல்ல தொடங்கியிருக்கார் கடைசியாக பார்த்தோம் भगवान சொன்னார் கர்மங்கள் என்ன ஒட்டுறதில்லை ஏன்னா கர்ம விஷயத்தில் எனக்கு ஆசை கிடையாது அப்படின்னு என்னை பற்றி எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவனும் கர்மத்தோட ஒட்டிக்கிறதில்ல கர்மத்தால் பாதிக்கப்படுறதில்லை செயல் புரிவதாலோ செயலின் பலன்களை அனுபவிப்பதாலோ பாதிக்கப்படுவது கிடையாது அதை சொன்னவர் இப்போ இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஏவம் இவ்வாறு ஜாத்வா அறிந்து பூர்வையிரப்பி முமுட்சுபிகி கர்ம கிருத்தம் இதை இப்படி தெரிந்து கொண்டு முன்பு இருந்த முமுக்ஷுக்கள் மோக்ஷத்தை விரும்பிய ராஜரிஷிகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த காண்டெக்ட்டில் அரசர்களாகவும் இருந்து ஞானிகளாகவும் வாழ்ந்தவர்களை பற்றி தான் அதிகமாக பகவான் பேசுகிறார் இது ஞான கர்ம சந்நியாசம் அறிவாள செயலை துறக்கிறது செயலின் பலனை துறக்கிறது அப்படிங்குறதான் இங்கே பொருள் எனவே பூர்விரபி முமுக்ஷுபிகி முன்பு இருந்த மோக்ஷத்தை விரும்பிய பெரியோர்களும் ஏவம் ஞாத்வா இந்த உண்மையை அறிந்து அதாவது ஆத்மா அகர்த்தா அனாத்மாவாகிய உடம்பு மனசு இந்த நிழல் உணர்வு இது பேர் நம்ம பிரதிபிம்ப சைதன்யம் சிதாபாசன் அப்படின்னு சொல்லுகிறோம் இது அத்வைத சித்தாந்தப்படி ஆகவே இதுதான் பூர்வயரப்பி முமுக்ஷுபிகி கர்ம ஏவம் ஞாத்வா கிருத்தம் கர்ம அதை மாற்றி போடணும் கர்ம அவர்களும் செயல்களை செய்தார்கள் முன்பு இருந்த முமுக்ஷுக்களும் இந்த உண்மையை இவ்வாறு அறிந்து செயல்களை புரிந்தார்கள் ஏவம் ஞாத்வா கிருத்தம் கர்ம பூர்வையுபிகி முன்பு இருந்த முமுட்சுக்களும் இதைத்தான் அறிந்து கொண்டு இவ்வாறு செயல் புரிந்தார்கள் ஆகையினால் நீ என்ன பண்ணணும் அர்ஜுனா துவம் பூர்வைகி பூர்வ தரம் கிருத்தம் குரு முன்பு பெரியோர்கள் எப்படி செயல் புரிந்தார்களோ எத்தகைய மனோபாவனையோடு செயல் புரிந்தார்களோ எந்த ஒரு ஞானத்தோடு செயல் புரிந்தார்களோ அந்த அறிவுபூர்வமான ஞானபூர்வகமான செயலை நீயும் செய்வாயாக குரு கர்மைவ தஸ்மாத் துவம் ம்ன நீன்னு அர்த்தம் கர்மையேவ குருன செயலைத்தான் செய்ய வேண்டும் அதாவது செயலை நீ துறக்கக்கூடாதுன்னு அர்த்தம் தஸ்மாத்து தஸ்மாத்துனா எனவே துவம் நீ கர்மையேவ குரு நீ செயலைத்தான் செய்யண்டும் பூர்வைகி பூர்வத்தனம் கிருத்தம் கர்மையேவ குரு உன்னுடைய முன்னோர்கள் எப்படி எந்த செயலை எந்த ஞானத்தோடு செய்தார்களோ அந்த ஞானத்தோடு அந்த செயலையே நீ செய்ய வேண்டும் இன்றைக்கு வந்து நம்ம எந்த செயலை செஞ்சாலும் சரி இந்த ஞானத்தோடு செய்யணும்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னு கேட்டால் அந்த வந்து ஒரு க்ஷத்திரியனுக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும் தேவைப்பட்டால் யுத்தம் பண்ணணும் அவங்க என்ன செஞ்சார்களோ அதையே நீ செய் அவங்க என்ன ஞானத்தோடு செய்தார்களோ அதையே செய் அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்கே உபதேசம் பண்ணியிருக்கார் இந்த காலத்தில் நம்முடைய தொழில்கள் மாறினாலும் இந்த ஞானத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே ஆத்மா உண்மையில் நான் செயல் புரியாதவன் இந்த உடலும் மனமும் என்னுடைய நிழல் உணர்வால் செயல் புரிகின்றது நான் வாரியான பொறுப்பாக இருக்கிறேன் உண்மையான பொறுப்பு உடல் மனம் இவைகளைச் சேர்ந்தது என்ற ஒரு ஞானத்தோடு செயல் புரிய வேண்டும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் ஏவம் ஜாத்வா கிருத்தம் கர்ம பூர்வைரபி முமுட்சுபி குரு கர்மை வஸ்மாத்வம் பூர்வை பூர்வ எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹறிவோம்